சத்குரு சுவாமிக்கு ஜெம் குரு கிருப்பியா கற்கபாவதம் கோபிகா ஜீவன ஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா நாற்பத்தி ரெண்டாவது கண்ணனுடைய மதுரா பிரவேசம் மதுரா பிரவேசத்தில் உபத்தர்கள் பார்க்கக்கூடியவர்கள்னா ஏதோ ஒரு விதத்தில் காணிக்கை கொடுக்குறார்கள் கொண்டாடுகிறார்கள் ஒன்று வேணாம் கைகோப்பின் இருக்கிறார்கள் அது கூட இல்லாட்டா போடல வாழ்க சொல்லுவாள் இல்லையா இந்த திரவிடியாக ஒழிக வேணாம் வாழ்க அப்படி வாழ்க சொல்கிறார்கள் அதனால தான் அவர் வந்து சொன்னார் நான் வந்து நீ இப்படி வரபோது ஒன்றை பார்க்காமல் இருந்திருப்பேன்டா அதாவது சவித்வாணிகி ஸ்ரோத்யம் பிரம்மன் ட்டோம்னு குருவை குருவை போய் அண்டுவதற்காக சொல்லுவார்கள் வார்த்தை இருக்குது அது வந்து அப்படி சமிப்பானுங்கிறது அஞ்சலியாக இருந்திருக்கலாம் அது கூட இல்லை அதுக்கு தான் சொன்னார் தாபன் நிச்சிர வைபவ தவ வைப நாத்தியந்த பாபா ஜனா எத் கிஞ்சரேஸ்மசக்தி அனுகுணம் தாம்பூலமால்யாதிக்கம் கிருண்ணானுமானிச்சன கதா மார்கேலிபத்தாஞ்சலி நான் திருஷ்டன்பராயம் ஆர்த்திம் பிரஜாமி பிரபோ கிருஷ்ணா கிருஷ்ணாய நமகான்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போகிறோம் அஸ்வமேத பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னார் இந்த பீஷ்மஸ்தவத்தின அப்படி ஒன்றும் கொடுக்காம நான் வந்து ஒன்று கேர் பண்ணாமல் அலட்சியம் பண்ணியிருப்பேன் அதனால தான் கஷ்டப்படுறேன் வாஸ்தவன் இப்போ அது வந்து பாகவனை சொல்கிறேன் பாகவனை சொல்றோங்கிறதுனாலையாவது எந்த ஒரு பலன் இல்லாமல் சொல்றதே பலன் ஆமாம் அப்படியே வந்து இது சொல்வது தான் பலன் கேட்பது தான் பலன் அதுதான் பாயிண்ட் இதனால் கிருஷ்ணன் திருப்தி அடைகிறோம் கிருஷ்ணன் திருப்தி அடைந்தால் எங்கள் சுவாமி திருப்தி அடைகிறோம் சுவாமி சொந்த விழப்பட்டால் என்னைய வேண்டியது அவசியமே இல்லையா தான் வேணும் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு பார்ப்போம் அப்போ பார்த்தோம் அப்படி கண்ணை கண்ணனை வந்து பார்த்துன்னு இருக்கிற வரலை தொடாது கண்ணா அந்த காவல்காரெல்லாம் தொடாது இவ்வோயோ தொடக்கூடாது கம்சன் இது கம்சனுடைய ஆணை ராஜாவினுடைய ஆணை யாரும் தொடக்கூடாது பார்த்து நபரே கேர் பண்ணாமல் இடது கையால் அந்த வில்லை எடுத்து அதை நான் ஏற்றி ஒரு கிணத்தில் நான் ஏற்றி பட்டுன்னு எடுத்து ஒரு இழுத்த பட்டுன்னு அது உடஞ்சி போச்சு எப்படின்னு காமிச்சால் ஒரு மத யானை அப்படி கரும்பு தோட்டத்துக்குள்ளே நுழையாருந்து பார்ப்போம் அது ஒரு ஒரு ஒரு கட்டு இரு கரும்பு அப்படி பிடிச்ச ஒரு தும்பிக்கால போட்டு எழுத்து எடுத்தி பட்டுன்னு உடைச்சி அது எல்லாத்தையும் கூட கட்டாக போட்டு சாப்பிட்டு அப்படி கட்டாக இருக்கக்கூடிய கரும்பு மாதிரி இல்லை ஒரே ஒரு கரும்பு க இது மாதிரி ஒரு வில்லு அந்த வெயில் பட்டுன்னு உடைச்சேன் அது என்னாச்சு வில்லு உடைஞ்சது முறிந்ததுனுடைய சப்தம் சப்தம் இருக்கு இல்லையா அது வந்து ரெவர்பரேஷன் அலை அலையா போகிறது சவுண்டு சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி அது ஆகாசத்துலையும் மண்ணிலையும் நாலு திசைகளையும் அப்படி பரவ அதை கேட்டு கம்சன் கம்சனுக்கு வர சத்தம் வந்தது அப்போ கம்சனுக்கு பயம் ஏற்படணும் அதிகாரம் பண்ணணும் அதே அப்போது சவுண்டு பொல்யூஷன் சவுண்டு பொல்யூஷன் இது அப்போது பயந்து போயிட்டார் கம்சன் பயந்தன் கையில் ஆயிரம் வச்சுட்டு இருக்கக்கூடியவர்களாம் இந்த வில்லை ரட்சிக்கூடியவர் அந்த தனுஷன் ரட்சிக்கூடிய காவல்காரர்கள் இருக்கார்கள் அவனுடைய சேவகர்கள் இருக்கார்கள் எல்லாம் கோபம் கொண்டும் அவருடைய ஹெல்ப் சில இருக்கார் கூட கிங்கிறார்கள் அவர் பிடிக்கிறத கடனை பிடிக்கணும் பிடிக்கும் பிடிக்கும் பிடிங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க கட்டுங்க பிடிங்க அவனை பிடிங்க கட்டுங்க அப்படி பிடிங்க சத்தம் போட்டு அவனை பிடிங்க கட்டுங்க பிடிங்க கட்டுங்க சத்தம் போட்டு வராரு ஏன்னா கம்சன் வேற கேட்போம் இவர்களும் அசுரப்பிராயம் கொண்டவர்கள் தானே அப்படி கிருஷ்ணனை தூண்டு கொண்டார்கள் அவர்கள் பிடிப்பது இப்படி கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் செய்யக்கூடிய இந்த அவர்களை பார்த்து பலராமனும் கிருஷ்ணனும் கோபம் வந்து இந்த வில்லு உடஞ்ச துண்டு இருக்கு இல்லையா ரெண்டு துண்டு கையில் வச்சுட்டார்கள் அதை வந்து அடி அடி நடித்தார்கள் முடிஞ்சு போச்சு அவர்களை முடித்தார்கள் அப்படியும் உடைச்ச வில்லை உடக்கி உடஞ்சவில்லை வச்சுண்ட அதை காப்பதற்காக காவல்காரர்கள் இருக்கார்கள் சண்டை போடுறதுக்காக வரபோது இவர்களை வந்து துன்பம் படுத்துறதுக்காக பிடிங்க கட்டுங்கன்னு சொல்றவர்கள் அவர்களே அடியால் அடிச்சு முடித்தார்கள் கம்சன் அனுப்பினான் படை அனுப்புறன் அதையும் முடித்து அந்த யாகசாலையிலிருந்து வெளியில வந்தவரார்கள் மேல பார்ப்போம் இருபத்தி ஒண்ணுல இருந்து மேலே பார்ப்போம் பலம்கம் சக்தம் அப்பலமுகாத்தரியோஷோஷபுரம்வரச்சம் சப்பகம் அலமுகாத்தரமோஷம் நரீட்சபுரம்வர்ததுதம் வீரியம் நமரவாசி தேஜபாப்பம் ூபம் மேனரேபுரோத்தமம் தயோ ததுதம் வீரியம் நமரவேஜல்பம் ூபம் மேனரேவோத்தமோ தோவிச்சஸ்வே அஸமுயுமான தயோ விச்சரோஸ் ஸ்வரம் ஆதித்த அஸமுன் கிருஷ்ணராமோ விரோ புராச்சம் முக்குந்தவிரா ஆசாத்தசித்த ரித்தமருப்பூமன் பம் புருஷூஷணாத்திரல கித்தரா முக்குண்டய ஆசா சாசிச்சரிதமருபுரியூமன் சம்பியதான் புருஷூஷணா ஹித்து இத்தராஜிரே இயனும் ஸ்ரீ அவினொழோ க்ஷீருப்பனம் ஊஷதூத்தம் சுகம் வராத்திரிம் ஞாத்து கம்சசீடத்தம் அவிலாங்கிரியுகழவு க்ஷீரோபனம் உம் சுகம்ஹராத்யா கம்சீடத்தம் டோத்தஞ்சி ருணிமர்ப்பூலத்தீபம் நாற்பத்திரெண்டாவத்தாயம் கம்சப்பிரகம் ஹுவாரமுகாத்தர நிரமிச்சர் துருக்டோ நீட்ச புரம்ப பலம் கம் சக்தம் ஹுவலம் காத்தனா நிறம் ஹிருஷோ நரீட்ச புர்தும் வீரியம் நபுரவல் ூப்பம் மேனி விரோத்தமோ தய தீர்மியா மேனே விரோத்தமோ தயோ விசுதோஸ்வெனம் ஆதிச்சே கிருஷ்ணராமோ மோபீ புராச்சமீது தயோ விச்சரோஸ் ஸ்வரமாதிமுன் கஷ்டநோ மருத்தோபி புராச்சகீதுந்திரா ஆசா சாசி ரித்த மருப்புமியா புருஷூஷணாத்தலீ ஹிவ்வாயம் ஸ்ரீ கோப்போ முக்கமே விராத்துரா ஆசா சதாசிஷா தருபுரியூமன் பம் புருஷூஷணாத்திரலி இத்தரான் ஹிவே தரான் பஞ்சமே ஐனம் ஸ்ரீம் அவன்தங்கங்கி யுகழோ முரோசேச்சனம் உழதுத்தம் சுக சுாத்திரி ஜாத்த கம்சி கீழம் அவனித்தங்கிரியுகளோசேச்சனம் உழதுத்தாம் சுகம் ராத்திரி ஜாத்து கம்சச்சி கீழம் இருபத்தியஞ்சம் அப்படி சுகர் சொல்கிறார் மேலே கம்சனால உடனே இந்த வேலைக்காரர்கள்லாம் அந்த வில்லை உடைச்சு அதனாலேயே அவர்கள் வந்து அடிபட்டு முடி முடி முடி முடிக்கப்பட்டனர் முடிச்சுட்டானு ரெண்டு பேரும் ராம பலராமனு கிருஷ்ணர் அந்த வேலைக்காரர்கள் என்ன அந்த காவல்காரர்கள் என்ன ஒரு பெரிய விஷயம் அதனால க அவர்கள் கொன்னார்கள் அந்த வில்லை கொண்டு எதுவும் துரும்பும் ஆயுதம் தான் கம்சன் வந்து அனுப்புறான் சேனை அனுப்புறான் அந்த கம்சனால் அனுப்பப்பட்ட சேனையும் முடித்து விட்டார்கள் யாகசாலையில் வெளியில் கிளம்பி பட்டணத்தினுடைய அந்த அழக பட்டணத்தினுடைய ஒரு அமைப்பு அழகு அதனுடைய செல்வத்தை பார்த்துட்டு சந்தோஷம் கொண்டு அப்படியே உலாவி வரையிறார்கள் அப்படியே அப்படி ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க சும்மா போயிட்டு வரலான்னு போயிட்டு வராது பட்டண தினங்கள்லாம் ராமகிருஷ்ணனுடைய ஆச்சரியமான அந்த வீரியம் அவனுடைய பராக்கிரம வீரியம் தேஜஸ்விம் அவனுடைய சாமர்த்தியம் அவனுடைய அழகு ரூபம் பேச்சு இதெல்லாத்தையும் பார்த்து தேவசிரேஷ்டர்கள் தான் இவர்கள் தேவர் சிரேஷ்டர்கள் தான் அப்படின்னு என்னாது பயமில்லாமல் அவங்களுக்கு இஷ்டப்பிரகாரம் வந்து இப்படியும் சஞ்சாரம் பண்ணிட்டுக்கார்கள் உலவி வரார்கள் அந்த மதுரா நகரத்தில் வீதிகள் அப்படி வரபோது சூரியன் சாயந்திர வேளை சூரியன் அஸ்தமனாகிடுச்சு ராமகிருஷ்ணர்கள் வந்து இப்படி கோபர்களால் சூழப்பட்டு நகரத்திலிருந்து வண்டிகளை அவிழ்த்து அந்த இடத்துக்கு திரும்பி போனார்கள் அவுழ்து வண்டிகளை வெளியில் அவுழ்த்தார்கள் அவுட்கட்ஸில் அதாவது மதுரா நகருடைய அவுட்கட்ஸில் சபர்பனில் வெளியில விட்டுருக்காங்க அங்கே அந்த இடத்துக்கு போனார்கள் கோபியர்கள்லாம் கிருஷ்ணன் புறப்பட்ட அந்த இதில் அந்த நேரத்துல அவருடைய பிரிவால வருத்தப்பட்டு என்னென்ன வாழ்த்துக்கள் சொன்னார்களோ அவர்கள்லாம் தங்களை வேண்டக்கூடியவர்கள் மற்றவர்களை விட்டுட்டு லக்ஷ்மி தேவி தனக்கு இருப்பளப்பான எந்த சரீரத்தை விரும்பினாலோ அப்படிப்பட்ட மதுராப்புதி அதுதான் அங்கதான் நிச்சயம் சந்திக்கிட்டு வருக்கு அப்படிப்பட்ட அதில் புருஷபூஷன் எல்லா புருஷனுக்கும் அழகாவனாக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அழகை பார்ப்பதற்காக பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாம் ருத்தாக பூவன் உண்மையாக ஆனது அப்படி எல்லாம் ஆனது ரெண்டு கால்களையும் அலம்பிக்கொண்டு அவர்கள் வந்து க்ஷீரோபசேச்சனம்னு சொல்கிறாரு க்ஷிரோபசேச்சனம்னா பால்சாதம் பால் சாதம் சாப்பிட்டு கம்சனுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அன்னைக்கு ராத்திரி சுகமாக வசித்தார்கள் அப்படியே அன்னைக்கு ராத்திரி சுகமாக வசித்தார்கள் ஒரு சொல்கிறது பால் சாத் சொல்கிறதுன்னா கலோக்கியலாக சொல்றதுண்டு அதாவது ஒரு லௌகிகமான ஒரு விஷயத்தில் சொல்கிறது ஒரு எரிச்சலோட ஒரு பொறாமையோட எரிச்சலோட சொல்கிறதுண்டு நல்லா இருக்கட்டும் இன்னும் நல்லா நல்லா இதை அனுபவி நல்லா பாரஞ்சாரம் சாப்பிட்டு நல்லா சௌக்கியமாக இருக்கு இது இது ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபியூலிட்ட இது உண்டு நல்லா பாலுஞ்சாரம் சாப்பிட்டது அப்படின்னு நாளைக்கு மறுநாள் முடிக்க போகிறாரு கம்சனை அதனால் நல்லா பாலுஞ்சாரம் சாப்பிட்டுன்னு இருந்தார் விவரம் பார்த்தோம் விவரம் பார்ப்போம் கம்சனை அனுப்புகிறான் உடனே படையை அவனுடைய சேனை அனுப்புகிறான் நம்முடைய வில்லை வந்து முடிச்சுட்டானாம நம்முடைய காவல்காரெல்லாம் அடிச்சிருக்கானுமே போய் பாருங்கள் அவனை முடிங்க அப்படின்னு அனுப்புகிறன்னு அந்த படையையும் வரவுன்னு அந்த வில்லாலேயே முடித்தார்கள் அந்த படையையும் முடித்தார்கள் பால பலராமகிருஷ்ணனும் இது என்ன பெரிய விஷயம் என்ன அதனால் அவர்கள் அனுப்பிய படையை கம்சன் அனுப்பிய படையையும் சேனைகள் சே காவல்காரர்கள் சேனைக்காரர் இருக்கக்கூடிய படையையும் முடித்து அந்த யக்ஞ்ச சாலையிலேருந்து வேள்வி சாலையிலேருந்து வெளியில் வந்து இந்த நக இந்த நகரத்தினுடைய மதுரா நகரத்தினுடைய அந்த செழிப்பு அதனுடைய ஒரு செல்வம் அதனுடைய அவருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டு சந்தோஷத்தோடு அப்படியே சுற்றி வராது உலா வராது அவருடைய அற்புதமான இந்த வீர வீர தீர செயல்கள்லாம் பார்த்தேன் நகர ஜனங்கள்லாம் பராக்கிரமம் வீரம் அழகு திறமை சாமர்த்தியம் இவர்களுடைய ஒரு நடந்து கொள்ள விஷயம் பார்த்த இவர்கள்லாம் ஒப்புயர் விட்ட ஒப்புயர்வு இல்லாத ஒப்பு உயர்வு இல்லாத இவருக்கு சமமானம் இல்லை இவர்களை மிஞ்சியினவர்களே அதுதான் ஒப்பிலா அப்பன் அப்படிப்பட்ட ஒப்பு இலா அப்பன் உப்பிலாப்பன்னாக எடுத்து அப்படிப்பட்ட ஒப்புயற் ஒப்புயர்வற்ற தேவர்களே அப்படின்னு அவர்களை நினைத்தார்கள் இந்த நகரவாசிகள் நகர ஜனங்கள் அப்படி அப்படி அவர்கள் வந்து தங்களுடைய வீர தீர செயல்களை காண்பித்தார்கள் பயமில்லாமல் விருப்பம் போல சுதந்திரமாக அவர்கள் வந்து சுதந்திரமாக அந்த மதுரா நகரத்தை சுற்றி வர போதும் சூரியன் வந்து சாயந்தர வேலை ஆறு மணி மறைந்தான் கிருஷ்ணனும் பலராமனும் கோபுரர்களோடு இப்போ வேலை மல சூர்யாஸ்தமம் நான் எடுத்தேன் சரி நம்ம இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் கோபுரங்களோட வண்டிகளை அவிழ்த்து விட்ட இடத்துக்கு அங்கே வந்தார்கள் அவுட்ஸ்கட்ஸில் இந்த மதுரா நகர் அவுட்கட்ஸில் வந்து வண்டிகளை வந்தார்கள் அந்த இடத்துக்கு அவுட்ஸ்கட்ஸு அல்லது நகரத்தின் வெளியில் வந்தார்கள் கண்ணன் வந்து மதுரைக்கு பெற போகிறபோது அவனுடைய பிரிவால் மதுரை பிரபாஜன் அவனுடைய வியோகம் அதனால் ரொம்ப வருத்தப்பட்ட கோபியர்கள்னால் மதுரா நகர்த்த மக்களை பற்றி எப்படியெல்லாம் சொல்லிட்டு கொண்டாடினார்களோ அப்படியே நடந்தது அவர்கள் சும்மா சாதன அவர்கள் ரிஷிகணங்கள் தேவர்கள் ரிஷிகணங்கள் தேவர்கள் தபஸ்விகள் சும்மா இடது இடதுகை வலது கை சீராக த்ரீகள்னு சொன்னதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக தோற்றத்தை வச்சுன்னு பொதுவாக ஒரு இதுக்காக வழக்குக்காக சொன்னது அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ பொதுவா இது ஸ்திரீனுடைய ஒரு இது கொண்டு இல்லையா குணம் இல்லையா அதே மாதிரி நடந்தது எல்லாரும் இப்படி தங்களுக்கு தன்னையே வேண்டி நிற்கக்கூடிய மற்ற தேவர்கள்லாம் விட்டுட்டும் கண்ணனுடைய திருமார்பையே தனக்கு மதுரமான நம் மிகவும் பிடித்த இனிமையான வாசத்தலமா திருமகள் இருக்காது இல்லையா மகாலட்சுமி இருக்காள் இல்லையா தான் சொல்றாரு அகலகில்லேன் எனும் திருவுரை மார்பான்னு நம்ம மலையப்ப சுவாமி சொல்லுது இல்லையா அதே மாதிரி திருமுகல் மகாலட்சுமி விரும்புகிறாள் அப்படி ஆண் அழகன் அவன் மகாபுருஷன் அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருமியின் அழகு அவனுடைய வடிவம் அவனுடைய பேச்சு அழகு கண்ணு முகங்கள் அவனுடைய மதுரமான நடத்தை எல்லாத்தையும் பார்த்து மதுராவாசிகளில் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அவர்கள் வந்து பெரிய பாகியம் படைத்தவர்கள் சந்தேகம் இல்லை இரண்டு கால்களையும் ஜலத்தால் சுத்தம் பண்ணிட்டு ஆரம்பிட்டு அவர்கள் ராமனும் பலராமனும் கிருஷ்ணனும் கஷீரோபசேச்சனம் பால் உணவு அதை சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு கம்சன் ரெண்டு பேருக்கும் கம்சன் செய்ய செய்ய வேண்டிய விஷயத்தை கண் கம்சன் தனக்கு என்ன செய்ய போகிறான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அன்றைக்கி ராத்திரி இப்படி பால் சாரம் சாப்பிட்டு அழகாக சுக்கம் சௌக்கியமாக அவுட்கட்டில் தூங்கினார்கள் அவர்கள் இது ஒரு வழக்கு உண்டு பொதுவான இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதில் நல்ல ஒரு எரிச்சலை காண்பிப்பதற்கு பொறாமையை காண்பிப்பதற்கு நல்ல நல்ல அனுபவி பாலஞ்சாரம் சாப்பிட்டு நல்லா தூங்கும் எங்களை ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார்கள் அதுதான் அப்படியே கம்சன் போன்றவளை ஒழிப்பதற்காக நல்லா பாலஞ்சாப்பிட்டு சௌக்கியமாக தூங்கினான் கண்ணன் மதுரா நகரத்தினுடைய அந்த வெளிப்புறத்தில் வண்டிகளோடு இருக்கிற மேலே பார்ப்போம் இருபத்தி ஆறுலேருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ஆறுலேருந்து கம்சஸ் தனோங்கிணா சுபலம் நஷாமியோவிமவிக்கீடத்தரம் கம்சஸ் தனுஷோங்க ரிணா கோவிந்தமிகீடித்தரம் தீர் துமித்துமதியம் மருத்தோச்சீர்மி ூனய்தோத்தியகராசிரே சத்திய அசத்தபிம் ஜோதிஷா தா அதர்ஷனம் ஸ்வீரே சத்தபம் அசத்தபடி ரிவித்தே ட்ரூப்பம் ஜோதிஷா தாிரச்சா பிரணோஷானுஸ்வரோ ஸ்வாதம் அதர்ஷனம் ஷிதிரீதி பிரணோஷானு ஸ்மர்ஷன விஷா யாயேக்கைலோ திங்க பிரேதபரிப்பாக்கைலோ திங்க்லோக்கம் பார்ப்போம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பதையும் நூலத்தை சேவிப்போம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் கண்ணனுடைய மதுரா பிரவேசத்தில் மதுரையில் வில்லை முடச்சதுக்கப்புறம் உடைச்சதுக்கப்புறம் பாலஞ்சாரம் சாப்பிட்டு ராத்திரி தூங்குற அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறார்னா கம்சஸ்து தனுஷம்பங்கம் ரக்ஷினாம் சுபலசிஜ பதம் நிஜம்ய கோவிந்த ராமவிக்கெடு தம்பம் கம்சஸ்து தனுஷோபங்கம் ரக்ஷிணாம் சுபலசிஜ பதம் நிஜம்ய கோவிந்த ராம फरम दीर्घ प्रजा भीत दुर्नमितता धुर्मति बहुनी अच्ठोभत मृत्योदौच्च दीर्घ प्रजा दुर्नमता दुर्नमता दुर्मति बहुनी अचष्ट मृत्योदौचर्शन सुसिता प्रतिपे चत्य असत्यप द्वितीय चु ज्योतिषा अदर्शन सुसिता प्रतिपे चत्य असत्यप द्वितीय च ஜோாச்சம்ஷாதின பிரீதிவோர்ஷனம் சுவனை பிரேதபரிஷ்பம் விஷானம் யான் நளதமல் ஏக்கம் தைலாபியோ திங்கம்பரே பிரேதபரிஷ்புங்க ஹரயானம் கரயணம் விஷாதனம் யாய நளதமாக்க தைலாபியோ திங்கம்பரம் என்ன சொல்கிறார் சுகபிரம்மிகள் மேலே கேவலம் கோவிந்தராமகிருஷ்ணர்கள் ராமகிருஷ்ணர்கள் விளையாட்டாம் அந்த வில்ல முடித்தார்கள் காவல்காரர்களையும் முடித்தார்கள் தன்னுடைய சேனையையும் முடித்தார்கள் அதை கேட்டு பலவர்கள் மற்றவர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சின்றத துர்புத்தி கொண்டான் கெட்ட புத்தி கொண்ட துஷ்டனான கம்சன் அசுரனவன் பயந்து போய் அதனால் தூக்கம் இல்லாமல் கனவு பாதி கனவு அதுதான் இருக்கு நமக்கு கனவுலையும் நனவிலையும் மரணத்தை காண்பிக்கக்கூடிய அளவில் பலவிதமான அப்பசகுரங்களை பார்க்கிறானும் பலவிதமான அப்பசகுரங்களை பார்க்கிறான அப்ப பார்க்கிறானும் பிரதிபிம்பம் இருந்த போதிலும் தலை இல்லாமல் இருக்கு அதாவது கண்ணாடியில் பார்த்தா தலை மாத்திரம் தெரியாது அப்போ இது பார்த்தாலும் இதெல்லாம் மரணம் வரப்போறதுங்கிறது இதை பார்த்தா மரணம் வந்துடுது அப்போ மரணம் வர அளவுக்கு இதெல்லாம் தெரியும் அப்போ வந்து வைஸ்வரசாவை பார்த்துக்கலாம் பிரதிபிம்பம் இருந்த போதிலும் தலை இல்லாமல் இருக்கு கண்ணாடியில் பார்க்குற போது அப்படி ரெண்டாவது சுரூபம் இல்லாமல் இருந்தாலும் சந்திரன் சூரியன் போன்றவர்கள்லாம் ரெண்டு ரூபமாக தெரியுது அதாவது ரெண்டு சூரியன் ரெண்டு சந்திரனாக தெரியுது நிழலில் ஓட்ட விழுந்திருக்கு பிரதிபிம்பத்தில் நிழல் இருக்குது ஒரு விளக்கு இருக்குது விளக்கை தப்பில் ஒன்று கிரல் அதில் வந்து விடல் வருது அதில் ஓட்ட விடறப்படுது காதில் பிராண கோஷம் கேட்கும் அது கேட்காமல் இருக்கும் காதுகளில் இந்த சத்தம் அது கேட்காமல் இருப்பது செவிகளுள் கேட்கக்கூடிய பிராண கோஷம் கேட்காமல் மரங்கள்ல அப்படியே பொன் நிறமா தங்க நிறமா தோன்றுறது அந்த தூசி துரும்பு சேரு அதிலெல்லாம் தன்னுடைய காலடிகளை பார்க்காம இருக்கிறது இப்படி நேர ஜாகிரத அவ நனவில் இருக்கிற ஒத்துரிமைத்தங்கள் பார்க்கணும் கனவுல பிரேதத்தை ஆலிங்கனம் பண்ணுறாப்புல இருக்கு பணம் பணத்தை ஆலிங்கனம் பண்றாப்பு இடுப்பில் வத்திரம் இல்லாதவராட்டு சிவப்பு சம்பருத்தி மாலை எழுந்தாப்பிடும் சிவப்பு கலரில் சம்பருத்தி மாலை எழுந்தாப்பிடும் இப்படி எல்லாம் தெரியுது இப்படி நனவில் பார்க்கக்கூடிய விஷயம் ஜாக்கிரத வகையில் கனவுல பார்க்கக்கூடிய அப்பசவங்கள் இப்படி பார்த்தான் மரணத்துக்கு பயப்படுறேன் கவலையால் அவனுக்கு முழுக்க நிதிரை வரலை பாதி நமக்கு வரா பாதி தூக்கம் அறத்தூக்க மாதிரி வந்தது பார்ப்போம் விவரமாக பார்ப்போம் கிருஷ்ணன் பலராமன் விளையாட்டாக வில்லை முடித்தார்கள் அதை காத்து கொண்டிருந்த ரட்சிக்கூடிய காவலர்கள் அவர்களையும் முடித்தார்கள் படையை அனுப்பினான் தன்னுடைய சேனை படை அவர்களையும் முடித்தார்கள் இப்படியும் அக்காவலர்காரர்களையும் வில்லையும் ஒழித்து காவலர்கால் காவலர்கள் காவற்காரர்களையும் முடித்து படையும் ஒழிச்சிருத்து கேட்ட கெட்ட புத்தி கொண்ட அசுரனான துஷ்டனான கம்சன் ராத்திரிமுக்கு ஒரே பயத்தால் தூக்கம் இல்லாமல் இருக்கு கனவுலையும் நனவிலையும் தன்னுடைய மரணத்தை காண்பிக்கக்கூடிய அளவில் பலவிதமான கெட்ட சகுரங்களை பார்க்குறான் நனவு ஜாக்கிரத அவசையில் அப்போ அடியன் வந்து தூங்காமல் ரெக்கார்ட் பண்ணணும் இது நனவு இப்போ பார்க்க போனால் கேட்க வேணா தூக்கம் வராது கனவு வரும் அதனால தான் அங்கே தான் பண்ண முடியும் மனோ வாசனைகள்னால் வரும் என்ன என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாதே வருவோம் இல்லையா அப்போது அனுபவிக்கிறோம் கம்சன் வந்து கண்வீழிச்சுன்னு இருக்கிற போதோ எப் தன்னுடைய பிம்பத்தை கண்ணாடியிலையோ ஜலத்திலையோ பார்க்குறப்போ தன்னுடைய சரீரத்தை தலையில்லாமல் இருக்கிறாரு பார்க்குறது இதெல்லாம் மரணம் வரக்கூடியதும் காண்பிக்கக்கூடிய ஒரு கெட்ட சகுனங்கள் அப்போ இது பார்த்தா மரணம் வருதுங்கிறது அர்த்தம் வயசு வருஷம் பார்க்கலாம்ப்பா லோ லோகத்தில் சூரிய சந்திரன்கள் ஒன்று தான் இருக்கார் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஆனால் ரெண்டு ரெண்டு காண்பிக்கும் ரெண்டு சூரியனாக தெரியுது ரெண்டு சந்திரனாக தெரியுது அது தெரிஞ்சால் வார்த்தை என்னம்மா ஏறக்கட்ட ஏறக்கட்ட போகிறான்னு தெரியும் அப்போது தன் நழலில் ஒரு துவாரம் விழுந்திருக்கு ஓட்டம் விழுந்தாப்ள காதை பொத்தின்னுக்கிற போது கிரதய துடிப்பு உணராமல் இருக்கிறாப்புல இருக்கு பட்டுப்பட்டு நடக்குது சத்தம் வரும் ஹய துடிப்பு தெரியாமல் இருக்கு மரங்கள்லாம் கோல்டன் கலர்ல தெரியறாப்புல இருக்கும் சேற்றலையும் மனாலையும் காலடி பதியாமல் இருக்கும் காலடி பதிஞ்சிராண்டுக்கு கால் வச்சுன்னா நடக்கிறேன் ஆனால் காலடி தெரியாமல் இருக்கும் தெரியாது கெட்ட கனவுகள் பார்க்குறேன் அது வெயும் குணத்தை வந்து கட்டிட்டு ஆலிங்கனம் பண்ணுறாப்புல விஷத்தை குடிக்கிறாப்புலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கிறாப்புல இடுப்பில் வந்து வத்திரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி சிகப்பு அரளி மாலை அணிந்திருக்காப்புல இருக்கும் கெழுத மேலே ஏறி போகிறாப்புல இருக்கும் இப்படி கெட்ட சுகுணங்களை பார்க்கிறான் கம்சன் இது வந்து மரணத்தை காண்பிக்கூடியது இது யார் இப்படி வந்ததுன்னா மரணம் வரப்போகுதுன்னு நடத்தும் வைஸ்வர் சமையல பிறக்கும் கிருஷ்ணா